வணக்கம் செப்டம்பர் 1 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. இந்தியாவின் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரி 2. நிலையான சுகாதாரம் குறித்த தேசிய பட்டறை மற்றும் கண்காட்சி வீட்டு வசதி மற்றும் நகர விவகார அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது மூன்று மாநில சுற்றுலா அமைச்சர்களின் மாநாடு புதுதில்லியில் நடைபெற உள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் இரண்டு சமீபத்தில் வெளியிடப்பட்ட ICC டெஸ்ட் போட்டிகள் தரவரிசையில் எந்த அணி முதலிடத்தை பிடித்துள்ளது மூன்று 100 மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் உலக சாதனை படைத்தவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி